ஹதீஸ் நானூற்றி ஐம்பத்தி ஏழு காலைக்கு அது எல்லா்கள் கூறியதாவது இபுன் அபி ஹதரத்தில் அது எல்லா கொடுத்திருந்த கடனை நான் பள்ளி வாசலில் வைத்து கேட்டேன் எங்கள் இருவரின் குரல்கள் உயர்ந்தன தமது வீட்டில் இருந்த நபி சொல்லு அலிஹி வசல்லாம் அவர்களும் இந்த சப்தத்தை கேட்டார்கள் உடனே தமது அறையின் திரையை விளக்கிக் கொண்டு வெளியே வந்து காபே என்று கூப்பிட்டார்கள் இதோ வந்தேன் அல்லாஹுவின் தூதரே என்றேன் பாதி என்பதை காட்டும் விதமாக செய்கை மூலம் காட்டி உமது கடனில் இவ்வளவு தள்ளுபடி செய்வீராக என்று கூறினார்கள் அவ்வாறே செய்கிறேன் அல்லாஹுவின் தூதரே என்று கூறினேன் கடன் பெற்ற இபுன் அபி ஹதரத்தில் இல்லாஹ் அவர்களிடம் எழுவீராக பாதியை நிறைவேற்றுவீராக என்று நபிசல்லாக அணை செல்லம் அவர்கள் கூறினார்கள்